வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் இந்திரன் கைலை செல்படலம் அத்துணை தன்னில் அருந்துணையில்லான் மெய்த்துணையாகிய மின்னினை நோக்கி எய்த்திடல் ஐயன் அளிக்குவன் ஈண்டே சித்தம் வருந்தல் தெளிவித்தான் மாதினை அவ்விடை மண்ணுறவைத்தே பேதுருவானவர் பேரவை நண்ணி போந்து விரைந்தே நாதன் அகன்கிரி நண்ணினன் நன்றே அந்தரவைப்பில் அமர்ந்தவர் தம்மொடு இந்திரனக்கையில் கிரியெய்தி நந்திபிரானுரை நன்கடை சேரா வந்தனை செய்து வழித்தினின்றான் நிற்றலுமந்ததன் நீ புகழ் என்ன சொற்றனங்கது தொன்மையின் நாடி இட்டில இருந்துயரெண்ணா நற்றவர் காணொரு நந்தி உரைப்பான் நால்வர் உணர்ந்திட நாயகஞான மூலவியோக முதற்பொருள் காட்டி ஏலையிருந்தனன் யாவரும் ஏக காலமிதென்றெனவே கழருற்றான் தேருதவன் செய்யி சிலாதனன் மைந்தன் கூறிய வாய்மை குறிக்கொளவோர்ந்து மாறி இழிந்துடு வல்விட மற்றும் ின் வாசவன் இன்னல் உழப்ப உம்பர்கள் தாமும் உடல் தளர்வுற்றார் தம்பமதான தடம் புனை தாழ அம்புதி தன்னில் அழிந்திடுவார்போல் செல்லல் உழந்து தியங்கிய தேவர் எல்லவ தம்மோடும் இந்திரனென்போன் நல்லொருள் செய்திடு நந்தி பிராந்தன் மெல்லடி போற்றி விளம்புதல் செய்வான் தூய் நெறி நீங்கிய சூர பன்மாவுக்கு ஆயுவோடாற்றல் அளப்பில செல்வம் ஏயவையாவும் இருந்தவனீரால் நாயகன் முந்தர நல்கினே நாங்கள் புரிந்திடு நல்வினை நீங்கித் தீங்கு குறித்தெழு தீவினை சேர அங்கவன் ஏவலின் அல்லல் உழந்தேம் இங்கி இதுவும் இறைவன் செயலை யா சூனர் இயற்கை சுரற்கருள் செய்யும் மா நிறுத்தற்கிரை வன்புரி துன்பம் ஆனதுணர்த்தி அடைந்தனம் என்னில் தானது பொழுது தவிர்த்திடல் வேண்டும் நீர்த்திரை போல நெறிப்படையாங்கொள் ஆர்த்தி அகற்றி அறந்தவிர் சூரன் மூர்த்தி கொள்ளாவியும் மொயம்பொடு சீரும் தீர்த்திடுகின்ற திறஞ்செயல் வேண்டும் அந்நது செய்திடின் அன்பு அருசூரன் முன்னர் அரும் தவம் முற்றிய காலை சொன்னவரம் தொலைவும் தொலைவானால் பின்னர் சொல் புழைத்தனன் என்பார் அல்லது எம் எண்ணில் நல்லருளுக்கொரு நாயகன் என்றே எல்லவரும் புகழ் ஏற்றமும் இன்றாம் தொல்லை மறைப்படியும் தொலைவாமால் ஆகையின் இவ்வகை ஆய்ந்தமையாலும் பாக நினைந்து பரம்பொருளானோன் மோகவிலார்பெற மோனக ஞான யோகியல் காட்டி உறைந்துளனே கொல் ஈங்கிவனல்லதை இத்திரமாகும் தீங்கினை நீக்கவோர் தேவருமில்லை ஓங்கியமால் அவரோடமர் செய்தே ஆங்கவன் நேமியும் அற்றனையா மூவரின் முந்தைய மூர்த்தி செயற்கையாவதுமீதன அண்டரும் யானும் பூவுலகத்திடை பொந்திடு நின்னே தீவினை யார் சிறை செய்வது திண்ணம் ஆதலின் நாயிடை அண்டரும் யானும் போதலிலைப் புனிதன் கழல் காண தீதரு வேலை தனைத் தெரிவுற்று உன் வாய்தலின் ஓர்புடை வைகுவன் என்றான் பெருநந்தி பிரானது கேளா ஆர்வொரும் இன்னல் அகன்று இவன் நீவிர் ஷேர்வுருமென்றருள் செய்திடாங்கே ஓர்புடை வாசவண்டருற்றான் வானவர் கோணரன் மால்வரை தன்னில் போனதும் உற்றதும் மீண்டு புகன்றாம் மான புலோமசை செய்கையுமல்லா ஏனையர் செய்கையும் யாவும் இசைப்பா